சத்குரு சுவாமி கீஜை குறுக்கிறப்ப யார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம தசமஸ்கந்தம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருக்கோமா அத்தியாயம் வந்து அந்த ஊடல் கூடல் ரெண்டும் சேர்ந்தது கண்ணனுக்கும் குணையும் இருக்குது அதை வந்து அதனால் அவ்வளோ தூரம் அனுபவித்தோம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சலோ புரியலையோ உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது சொல்லலாம் நீங்கள் அவசியம் சொல்லலாம் அதை விடாமல் வந்து அதனுடைய வாஷியத்தையும் சேர்த்து சொல்கிறேன் விடாமல் நீங்கள் இன்னும் உண்டோ சொல்லலாம் இந்த அறுபத்தி ஒன்றாம் கண்ணனுடைய அந்த முக்கியமான பட்டத்திராணிகள் மூலமாக பிறந்த பிள்ளைகளுடைய விஷயங்களும் அப்புறம் அந்த ருக்மி அனிருத்தனுடைய கல்யாணமும் அந்த கல்யாணத்தின் போது சொல்லப்பட்ட அந்த ருக்மிணியினுடைய சகோதரன் அவன் அந்த சூதாட்டத்தில் பலராமனால் முடிக்கப்பட்டான் அது சொல்லப்படுறது பதினேழுலேருந்து மேலே பார்ப்போம் பதினேழாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் முதலஞ்சு ஸ்லோகம் சங்கராமஜித்து பிருக்சேனா சூரஹா பிரகரணோ அரிஜித்தேன் ஜயஹா சுபத்ரோபத்ராஜாதிஷ்டபத்தியகாம் சங்கராமஜித்து பிருக்சேனா சூரஹா பிரகரணோ அரிஜித்தேன் ஜயஹா சுபத்ரோபத்ராஜா வாமாயச்சீப்மா தாம்ததியோன பிரும் நச்சாருோத்துமவத்திய மகாபல தீப்மா தாம்தோகிணியனா ருத்து ருக்மவத்திய மகாபல புத்தியம் ருக்ணோராஜன் நாம்னோஜே புரே எதா புத்தபோத்தாச்சூ கோட்டிசோன மாத கிருஷ்ணாத்தம் சகசிராணோடசம் புத்தியம் ருக்ணோராஜன் நாஜகே புரேம் புத்தபிரச்சு கோட்டிசோன மாதம் சகசிராச்சோடசாஜ கதம் ருபுயராஜ்ரம் யுதி கிருஷ்ணன பரிபூத்தம் அத்தும் ரந்திரம் பிரதோவாஜா கதம் ருக்மியதி புய பிரத் லுத்தரம் யுதி கிருஷேண பரிபூத்தம் ஹும் ரம் பிரதே எதராக்கிமே விவன் டுஷோ வைவா கம்மி எதராக்கிமே விவன் டுஷோ வைவா கம்மி அனதமீத்தனம் விஷித்த சமயே பிரபிய அனதமீத்தனம் விஷம் வவியே பசியோகிண மறுபடியும் இருப்போம் மூலத்தை பதினேழுல இருந்து அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் தசமஸ்கர்தம் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் மகாச சங்கராமஜித் சங்கிராமஜித் बृहत्सन सूर प्रहरण अजिते दया सुभद्रो भद्रज वम वो आयु चहमते बृहत्सूर प्रख अजि दया सुभद्रो भद्रज वाच सक दी ताम्रतप्ताध्याम रोहिण्यानया हरे प्रद्युमच्चा निरुद्धो भूतव्या महाबला दीप्तिमाताद्यां रोहिण्यानया हरे प्रद्युमच्चा निरोधो अदोभूत व महाबलां पुत्र ருணோராஜன் நாஜகே புரோம் புத்தபாச்சு கோடசோன மாதா சகசிராச்சோடசு ருமிணோராஜன் நாம்னோஜேபு புத்தபாச்சு கோடசோன மாதா சகசிராச்சோடசு அரித்து லுகித்தரம் துதி கிருஷ்ணேன பரிபூத்தம் அது ரந்தம் ஜோோ வைவிகம் மிதோவா கதம் ருக்மேரி புத்திய பிரதத்து யுத்தரம் யுதி கிருஷ்ண பரிபூத்தம் அந்தம் ரந்திரம் பிரதீஷே எதராக்கே விண்ணோ வைவம் மித அனதமீதமான விஷம் வமிக்கே பசியி யோகினா அன அதீதஞ்ச வர்த்தமான மதீந்திரியம் விபிரகிருஷ்ணம் ஜவஹிதம் சமயக்கே பச்சந்தி யோகினா சம்பார்ப்போம் கண்ணனுடைய வம்சத்தை பற்றி சொல்லிட்டு வரார் சுகபிரமர்ஷிகள் இந்த பதினேழுலேருந்து என்ன பார்க்கணும்னா சங்கராமஜித் பிரகத்சேனன் சூரன் பிரகரணன் அரிஜித் ஜயன் சுபத்ரன் வாமன் ஆயு சத்தியகன் இவர்கள்னா பத்ரையினுடைய புத்திரர்கள் இவர்கள்லாம் பத்ரையினுடைய புத்தர்கள் தீப்திமான் அப்படிங்கிறவனும் தாமிர தப் தப்தன் சொல்லப்பட்ட அவர்கள் இருந்து இருக்கக்கூடிய புத்திரர்கள்னா கிருஷ்ணபவன் ரோஹிணியிட்ட பிறந்தவர்கள் ரோஹிணின்னா இவங்க வேற அந்த பதினாறாயிரம் வந்தார்களே பதினாறாயிரத்து அதுல வந்த ஒரு குரு ஸ்திரீ தீப்திமான்றவனும் தாமிர தப்தங்கிறவரும் இந்த புத்திரர்கள் தாப்ரதப்தன் போன்றவர்களான புத்தர்கள்லாம் கிருஷ்ண பகவானுக்கு ரோஹிணியிட்ட பிறந்தவர்கள் போஜகடங்கிற பேர் கொண்ட பட்டத்தில் வசிக்கக்கூடிய புத் பிரத்யூம் நின்றது ருக்மணியினுடைய பெண்ணான ருக்மி ருக்மினுடைய பெண்ணான ருக்மவதியிடம் மகாபலசாலியான அனிருத்தன் பிறந்தான் இவருடைய புத்தர்களும் பௌத்திரர்களும் கோடிக்கணக்காக இருந்தார்கள் ஏராஜன்னே கிருஷ்ண பகவானுடைய புத்தர்களுடைய தாய்மார்கள்னா பதினாறாயிரம் அதற்கும் மேல இருந்தார்கள் கிருஷ்ண பகவானுடைய புத்தர்கள்னா தாய்மார்கள்லாம் பதினாறாயிரம் ஏற்கனவே சொல்லிக்கோங்க இல்லையா பதினாறாயிரம் அதுக்கு மேல இருந்தார்கள் ராஜா கேட்டார் ருக்மியானவன் பகைவனுடைய புத்திரனுக்கு தன்னுடைய பெண்ணை எப்படி கொடுத்தான் எப்படி கொடுத்தான் யுத்தத்துல கிருஷ்ண பகவானால ஜெயிக்கப்பட்ட அந்த ருக்மி அந்த கிருஷ்ணனை கொள்வதற்காக தக்க சமயத்தை எதிர்பார்த்திருந்தாலயா ஏ சர்வஜர பகைவர்களுக்குள்ள விவாகம் அடைவதற்கு காரணம் எந்த என்ன முடிஞ்சா சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு யோகிகள்லாம் நடக்க போறதையும் நடந்ததையும் இந்திரியங்களுக்கு விஷம் விஷயமாகாது இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாது தூர தேசத்து நடக்கக்கூடியதும் மறைந்திருக்கக்கூடியதும் மற்றவர்களுக்கு அவ்வளவு தூரம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் பிரத்யக்ஷமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் தெரியும் நடத்தம் பார்க்கிறார்கள் அப்படி சொல்றார் பார்ப்போம் அந்த ருக்மிக்மியினுடைய பெண்ணு ருக்மவதி அந்த ருக்மவதிக்கும் அந்த பிரத்யும்னனுக்கும் கல்யாணம் நடந்தது அவருடைய பிறந்ததான் அனிருத்த அதுதாங்க சொல்லிட்டு வரார் அப்போ சங்கராமஜித்தின் பிரகத்சேனன் சூரன் பிரகரணன் அரிஜித்து ஜயன் சுபத்ரன் வாமன் ஆயு சத்தியகன் இவர்கள்லாம் பத்ரான்னு சொல்லப்பட்ட மகாராணி அந்த ராணியினுடைய புத்தர்கள் கிருஷ்ணன் பிறந்தவர்கள் இந்த பட்டத்து ராணிகளான பட்டத்து ராணிகளை தவிர அந்த எட்டு பேரை தவிர பகவானுக்கு ரோகிணி போன்ற பதினாறாயிரத்தி நூறு மனைவிகள் சொல்கிறாருங்க பதினாறாயிரம் பதினாயிரத்தி நூறு மனைவிகள் ரோகிணி இந்த பதினாயிரத்தி நூறில் ஒன்று அவர்களது ரோகிணிக்கு தீப்திமான் தாமிரதப்தன் போன்ற பத்து புதல்கள் புதல்கள் இந்த ரோகிணியை பற்றி பின்னால் வருது அந்த திரௌபதி கேள்வி கேட்குற போதும் இந்த ரோகிணி மனைவினுடைய பேர் அங்கே வந்து வருது அதாவது நீங்கள்லாம் எப்படி கல்யாணம் செய்து கொண்டீர்கள் கண்ணனோடு எப்படி கொடுத்தன நடத்தீர்கள் கேள்வி கேட்குற போதும் அதாவது சூரிய கிரகணம் போதும் இது லேடிஸ் கான்ஃபரன்ஸு ஒன்லி லேடிஸு அப்போ அதில் வந்து இந்த எட்டு பல பட்டமீடும் அந்த ரோகிணிலாம் சொல்கிறாங்க அப்போ ரோகிணிக்கு தீப்திமா தாமிரதப்தன்னு சொல்லப்பட்ட பத்து புதல் வரும் அது ருக்மிணியினுடைய புத்தனான பிரத்யூம்னுக்குமா ருக்மிணிக்கும் கிரு கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் முதல்ல பிரத்யும்னாக தானே பார்த்தோம் ஐம்பத்தி அஞ்சில் மாயாவதியை தவிர ருக் மாயாவதி தான் ரத்தி மாயாவதியை தவிர ருக்மவதிங்கிற ஸ்திரீ பெரிய பலசாலியான அனிருத் பிறந்தான் அந்த ருக்மவதி போஜகடத்தில் ருக்மிணியில் கல்யாணம் ருக்மிணியினுடைய சகோதரன் ருக்மி அவளுடைய புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் பிரத்யுமன் மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் ருக்மாவதின்னு பேரும் அவர்களுக்கு புத்தர்களும் பௌத்திரர்களும் இப்படி அவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் இருந்தார் ராஜா கேட்டார் தன்னுடைய பகைவனான கிருஷ்ணனுடைய புத்திரனுக்கு ருக்மி எப்படி தன்னுடைய பெண்ணை கொடுத்தான் கிருஷ்ணனும் அவன் ருக்மிக்கு வந்து பகைவனாக எதிரியாக பார்க்குறான் அப்போ தன்னுடைய பெண்ணை எப்படி கொடுத்தான் யுத்தத்துல கிருஷ்ணனால அவமதிக்கப்பட்ட அவன் வந்து அவரை முடிப்பதற்குண்டான சமயத்தை எதிர்பார்த்துந்தன நீங்களும் விஷயம் தெரிஞ்சவர்கள் ஞானி ரெண்டு பகைவர்கள்ட்ட இப்படி கல்யாண சம்பந்தம் அதாவது விவாக சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது நீங்கள் விவரமா சொல்லணும் ரகசியலான சொல்லுங்க யோகிகள் வந்து இன்னமே நடக்க போறதையும் வரவிருப்பதையும் ஏற்கனவே நடந்ததையும் கடந்ததையும் இப்ப நடக்கக்கூடியதும் இந்திரியங்களுக்கு உட்படாதையும் இந்திரியங்களை விஷயமாகாதரியறையும் தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கண்ணுக்கு தெரிய காணாம மறைஞ்சிருக்கக்கூடியும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இல்லையா அதனால் நீங்கள் அவசியம் சொல்லணும்னு அப்படி சொல்றார் மேல இருபத்தி இரண்டிலிருந்து மேலே பார்ப்போம் ஸ்ரீ சுகோ வாசம் வரே சாட்சா அனங்கோ அங்க யுத்தஸ்தயம் राजा समेता निर्जि जहारे कर तो यु श्रीसुकवाच स्वयंवरे साक्षात् अनंगो अंगयुतस्तहाँ राजा समेता निर्जि जहारे कर तो यु यद अस्मन् वैरम ऋक्मीषमित व्यतरतेग्नेय सुतान्न सुषु प्रिय यद्युस्मरन वैरम ुक्मीषमित व्यतरतेता कुन्सुप्रिय ऋक्ण्या तनियाज कृतवर्मा सुबली उपय मे विशालक्षी कन्या चारुमती किलक्ण्या तनियाज कृतवर्म सुसुत उपय में विशालाक्षी कन्याँ चारुमती किल दौहिधा पौत्री ऋक्मरा हरे हैद्धवे प्रीति के जान अधर्म तम यौनम जानन अधर्म तदनम நேகபனா அனுருய பௌத்தீரு அதாஹரே ஓச்சனோதூகீஷன் அகர்மம் தௌவனம் நேபாசானுபந்தன தமின் அபியுதே ராஜன் ருமிணி ராமேஷோ புரம் போஜகம் ஜமுவ பிரஜம் நியம் தமின் அபியுதே ராஜன் ருமிணி ராமேசோ போஜகட்டம் ஜமுவ பிரும் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்ப்போம் இருபத்தி ஒன்னுல இருந்து ஒண்ணு விட்டாலே அதுல இருந்து பார்ப்போம் மேல முரத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் புத்தரார்த்தம் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயி கிருஷ்ணனுடைய வம்சத்தை சொல்றார்கள் அவருடைய புத்திர போத்திரர்களை பற்றி சொல்றார் அப்புறம் அந்த ருக்மியினுடைய கதை சொல்றார் ஸ்ரீ சுகாஜ்யே சாக்ஷாது அனங்கோ அங்கயுத்தா राजता निर्जित्य जहार एखि वृत असी सुकोवाच वृता स्वयव साक्षात् अनंगो अंगयुतस्तहाँ राज निर्जित्य जहार एखर तो युधि यदि अनुस्मर वैरम रुक्मीषमित व्यतरते भागिनेय सुं कुरुप्रिय यदपुस्म वैरम रुक्मीषमानता व्यतरते भागिनेय सुथा कुर सुप्रिय ருக்குமித்தனவோ பியமே விஷாட்சி கனியம் சாரமீம்லன பியாட்சி கனியமீ தௌா தௌயா பௌத்திரீம் ருக்மியை ரோச்சவை சுசு பிரீதி அகர்மம் தௌவனம் யௌனம் தேகபாசனுபந்தா अरुद्धा पौत्री ऋक्मी अथा हरे रोचनाबद्धवैरोपी सुसुख प्रीति के जानन अधर्म तद्यौन नेहपाचाबंधन तस्भ्युदे राजणी रामकेशन भोजकटम न जग्हृं न कार्य तस्न अभ्युदे राज ருக்மிணி ராமகேசோ புறம்போ ஜகடம் ஜக்முகும் சாம்பியும்னகாரியா இருபத்தி ஆறுமா இருக்கும் இருபத்தி ரெண்டுல இருந்து சுகர் சொல்றார் இப்படி அங்க யூதா அனுக்கு வந்து அங்கம் இல்லாம ரத்திக்கு மாத்திரம் தெரியும்னு சொன்னார் இல்லையா ஈஸ்வரன் சொன்னார் அப்போ அந்த மன்மதன் எரிக்கப்பட்டான் அவனுக்கு மறுபடியும் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கு விவாகம் வந்த உடனே நான் புத்திரனாக தோன்றினான் இல்லையா அப்போது சரீரம் கிடைத்திருப்போ சரீரத்தோடு இருக்கக்கூடிய சாட்சாத் மன்மதனான பிரிம்மன் அந்த ருக்மவதியால் சுயம்பரத்தில் பதியாக வைக்கப்பட்டான் ஆமாம் ருக்மி அவனுடைய ருக்மி ருக்மிணியினுடைய சகோதரன் ருக்மிக்கு ருக்மிணி கிருஷ்ணனுக்கு கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கல விரோதம் அந்த அவனுடைய பெண் ருக்மவதி ருக்மியினுடைய பெண் ருக்மவதி அவனுடைய சகோதரியானக்மிணிக்கு பிறந்தவன் பிரத்யுமன் அந்த ருக்மவதியானவள் பிரத்யும்ன அதாவது அத்த பிள்ளைய வந்து சுயம்பரத்தில் பதியாக வர வரைத்தாள் அவள் வரைத்தாள் அங்கே வந்திருக்கக்கூடிய ராஜாக்களெல்லாம் யுத்தத்தில் தனி வீரனாக ஜெயிச்சு அந்த ருக்மவதியை ஜெயிச்சு அபாரித்து வந்தான் யாரே பிரத்யுமன் கிருஷ்ணனார இப்படியும் அவமானம் பண்ணப்பட்ட அப்போ ருக்மணியை கூட்டு வரபோது அவமானம் பண்ணப்பட்ட ருக்மியானவன் அவனுடைய வைரம் அனுஸ்பரன் அந்த விரோதத்தை ஞாபகம் வச்சுட்டேன் இருந்தாலும் தங்கையான ருக்மிணிக்கு பிரியத்தை பண்ணணுங்கிறதுக்காக தங்க பிள்ளைக்கு மருமானுக்கு பெண்ணை கொடுத்தான் கொடுத்தார் அவள் வலித்தால் இவரும் கொடுத்தான் ஏ அதுன்னு கிருத்தவர்மா வந்து அவனுடைய புத்திரனான பலிங்கிறவன் கிருத்தவர்மாவனுடைய புத்திரன் பலி கிருத்தவர்மாவுடைய புத்திரன் பலி அவருக்கு வந்து ருக்மிணியுடைய பெண்ணான அகன்ற கண் நல்ல விசாலமான கண்களை கொண்ட கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னியா பருவத்தில் இருக்கக்கூடிய சாருமத்திங்கிற பெண்ணை விவாகம் செய்து கொண்டான் அது பிரசித்தம் சாருமத்தியும் சாருமதி ருக்மிணியினுடைய கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த பெண் சாருமதி அந்த பெண்ணை சாருமதியும் கிருத்தவர்மாவுனுடைய புத்திரனான பலி கல்யாணம் இப்படி ருக்மியானவன் விரோதியாக இருந்தாலும் தங்கைக்கு பிரியத்தை செய்வதற்காக இந்த விவாகம் அதர்மன் தெரிஞ்சிருந்தாலும் நேகபாசத்தால் கட்டுப்பட்டு தன்னுடைய தௌஹித்திரனான அதாவது பெண்ணு ருக்மவதி பெண் பெண்ணு பெண்ணுக்கு பிறந்தவன் அந்த ருக்மவதிக்கும் பிரதிம்னனுக்கு பிறந்தவன் கிருஷ்ணனுடைய பௌத்திரனான அனிருத்தனுக்கு தன்னுடைய பௌத்திரியான அதாவது அவனுடைய பிள்ளையினுடைய பெண் பௌத்தியான ரோச்சனைங்கிற விவாகம் செய்து கொடுத்தார் இந்த விவாகம் இந்த விவாகம் நிமித்திருக்காங்க பலராமனும் கிருஷ்ண பகவானும் சாம்பன் பிரத்யும் போன்றவர்களும் போஜ கடங்கிற பட்டணத்திற்கு வந்தார்கள் ஆமா கிருஷ்ணனும் வந்தார் பலராமன் வந்தார் கிருஷ்ணனும் வந்தார் ருக்மணியும் வந்தார் இது பேரங்கல்யாணத்துக்காக பேரங்கல்யாணத்துக்காக அப்போ போஜ கடங்கிற பட்டணத்துக்கு வந்தார்கள் இருபத்தி ரெண்டுல இருந்து வர் சொல்கிறார் பிரத்யம்மனன் இப்போது வந்து அதாவது ஈஸ்வரனால் மன்மதன் ரூபத்தில் இருக்கிற போது ஜரிக்க எரிக்கப்பட்ட அவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்த பிரகாரம் ஈஸ்வரனால் அனுகிரம் பண்ணப்பட்டு ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிள்ளையா பிறந்த அந்த பிரத்யுமன் அவன் தான் சாம்பனால் தூக்கி கொண்டு போனாலையா அவனை முடித்து விட்டு இப்போ சரீரம் கிடைச்சு விட்டு அப்போ அப்படிப்பட்ட மன்மதன் வந்து பிரத்யும்னாக இருக்கான் ருக்மவர்த்திங்கிற ருக்மிணியினுடைய பெண்ணை சுயம்பரத்தில் அவள் வந்து கணவனாக மாலையிட்டு வரித்தாள் அங்கே கூட இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் சண்டைக்கு வராங்க அப்போ பிரதிமனம் வந்து தனியாக ஒத்தனாக இருந்துன்னு சண்டை போட்டு அவளை எடுத்து வந்தான் கிருஷ்ணனால முன்னால் அவமானம் பண்ணப்பட்டவன் இந்த அதாவது ருக்மிணியுடைய சகோதரன் அதை இப்பவும் ஞாபகத்தை வச்சுருந்தாலும் தங்கையான ருமிணிக்கு பிரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு சௌஹார்த்தம் ஒரு நட்பு ஒரு ஸ்னேகம் இருக்கிறாப்பில் அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்காக தங்க பிள்ளையான பிரத்யும்னனுக்கு கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்தவன் பிரத்யும்னன் அவன்தான் மன்மதன் அவளுக்கு தன்னுடைய பெண்ணான அவள் வரித்துட்டாள் யாரே ருக்மவதி வரித்தாள் முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்போ ராஜனே அழகான விரிந்த கண்கள் கொண்ட அந்த சாருமத்தின்னு சொல்லப்பட்ட ருக்மிணியினுடைய பெண் ருக்மிணியுடைய பெண் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கு பிறந்த பெண் சாருமதியும் அவளை கிருத்தவர்மாவனுடைய பிள்ளையான பலிங்கிறவன் கல்யாணம் செய்து கொண்டான் ருக்மி வந்து தன்னுடைய புத்ரி அவனுடைய பிள்ளையும் கிருஷ்ணனுடைய பேரம் அப்படிப்பட்ட அனிருத்தனுக்கு தன்னுடைய புத்திரனுடைய பெண்ணான ரோச்சனைய அதாவது பௌத்திரியை தன்னுடைய ருக்மிணியினுடைய பிரியத்திற்காக கிருஷ்ணன்கிட்ட சண்டை இருந்தாலும் கல்யாணம் செய்து இந்த கல்யாணமும் தர்மத்திற்கும் சரிப்படாது ஒவ்வாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் சகோதரி ருக்மிணியிட்ட இருக்கக்கூடிய பிரியத்தாலே செய்யப்பட்டது ராஜனே இப்படி கல்யாண உற்சவத்தில் கலந்துகிறதுக்காக ருக்மிணி வராள் கிருஷ்ணனும் வராது பலராமனும் வந்தார் சாம்பன் பிரஜிம் போன்றவளம் எல்லாரும் அந்த போஜகடத்துக்கு வந்தார்கள் மேல இருபத்தி இருந்து மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தஸ்பின் நிவர்த்த காளிங்க பிரமுகான் நிருப்பாகா திருப்தாஸ்தே ருக்மிணம் புரோஜுகோ பலமக்ஷிக வினிஜய தஸ்பின் நிவர்த்த உத்வாக காலிங்க பிரமுகான் திருப்தா திருப்தா தேக்மிணம் புரோஜுகோ பலம் அை விஜய பலமோ அயராஜன் அப்படி தசன மகத்து பலமாய தேன ருக்மீ அதீவிய அனோஹி அயராஜன் அப்படி தசன மஹத்துலூய தேன ருக் அதீவிய சம் சகஸ்யும்தேணம் தம் ரு ஜெயத்து தாழிங்க பிரகசத் பலம் தண்டன் சந்தர்சயம்தலாயுதா சத்தம் சகத் சமயம் கிராமத்தே பணம் தம் ரு ஜெயத்து தாழிங்க பலம் தன் சந்தர்சயம்தயுதாம் தட்யிருத்தீகம் திரயே பல இத்தவனைமா தோலட்சம் ருக்மி அகிருத்து க்ளம் திரதே பல ஜரவஹ மீக் கைத்தவமா மன்யுன்க்ஷு சீமான சமுதிர பர்ணி ஜாத்தியுணா सीमाने, கிரகமாதே மன்யனா சீமே சமுதிரி ஜாத்திய ருணாட்சுஷா நர்தம் கிரகமாதம் முப்பத்தி ஒன்று இருபத்தேழு முப்பத்தொன்னு அருணிம்பாற்பம் மூலத்திசேவிப்பம் तस्वृत उहे कामुखा नृपा तृप्तास्तेण प्रोजु बलम्क्षिजय तस्वृत उहे कामुखा नृपा दृपताण प्रोचुो बलमक्षिर्जय अनक्षुहेम राजन अभी तद्यसनम महति बल आहूय तेनाक्षि अतीयत அனட்சோயம் ராஜன் அப்பசனம் மகத்தை பலமாய தேன ரு அதீவிய சம் சகஸ்மயுமரேஃபணம் தம் ருமே ஜெயத்தை காலிங்க பாகசலம் தன் சந்தர்சிநோச்சி நாமுகாம் சம் சகஸ்மயுமரேஃபணம் தம்ருமி ஜெயத்தை காலிங்க பிரகசத்லம் தன்சி தன் சந்தர்சிநோச்சை நாமத் ஹலாயு தோல ருமியிருத்து க்ளம் திரேத் பலவன ருமிகைவா தோலம் ருமியத்து கழகம் திரேத் பரவாய் கைதா மன்யுனப் சமுதீவ பர்ணி ஜாத்த ருண க்ரிஷா நம் கிரகமா மன்யனுதஸ்ீமானோப்பவணி ஜாச்சாருணாட்சோ திருஷ நர்புரம் கிரகமாதே இருபத்தேழுல முப்பத்தி ருண அர்த்தம்ஸ்வருண மெலவர்பிருஷ்ண